அப்படி போல இங்கேயும் இடர் இன்பம் சுக துக்கம் என்று சொல்லக்கூடிய வகையில் ஆயிரம் பேர் இருக்கும் இது இன்பம் ஆன திரைகள் போடுவது மணமனும் வஞ்சராஜ மகரம் உரைவது அது சமுதிரத்தில் மகரம் திமுக சொல்வார்கள் அது யாமத்தர் சுபாவம் தான் அது பெரிய மேல்மட்டத்தில் வந்து அப்படி படு தூங்குவான் இந்த படகுகளில் போகிறவங்க இது ஏதோ தீவு போல் இருக்குது கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கலான்னு பக்கத்தில் படகு நிறுத்திவிட்டு அது உக்காந்துக்கு வாங்கலாம் அது இட போயிடுவான் அப்படி இன்னும் உள்ளே போயிடுவாங்க அப்படி போல் வஞ்சம் வஞ்சகம் பண்ணணும் ஏமாத்து அது உள்ள போய் தின்னு விடாது ஆள் பெரிய பெரிய மீன்லாம் நுடிங்கிடும் திமிங்கலான்னு போயிருக்கு பெரிய மீன் திமி அது மீன் பெருசு அதை மகரமான போயிடும் தஞ்சாவூரில் முன்னாச்சு இருந்தால் போயிருக்கேன் இல்லையா செத்து மண் கூடுதா அது ஒரு ஆள் உள்ளே புரிஞ்சு போகலாம் அவ்வளோ பெருசு இருக்கு நீளமாக இருக்கு அறது எழுதுறது நீளம் உயிரிழக்கு பெருசாக இருக்கு அப்படிப்பட்ட மனம் எனும் இந்த மனம் இருக்க இந்த சம்சார சாதரத்தில் இது எப்போ பார்த்தாலும் வஞ்சராஜன் ராஜ அது இதே போல இங்கேயும் மஞ்சகம் மருந்து ராஜாதான் இது ஏமாத்துறது போய் சொல்கிறது நம்பிக்கை துறைவெல்லது அப்புறம் இந்த மாதிரி பஞ்சமபாவம் செய்கிறது கொலை களவு கல் காமம் சோது இதெல்லாம் செய்கிறது இதெல்லாம் ஏமாத்தியாமல் செய்கிற பழக்கம் இந்த மனதுக்கு உண்டு சம்சார சாகரத்தில் இப்படிப்பட்ட ஒரு செயல்பாடுகள் நிறைய இருக்கிறதுக்கு இந்த மனந்தான் காணணும் வஞ்ச ராஜ மகரம் வஞ்சகமே உருவமாக இருக்கின்ற இந்த மனமாகிய மகரம் பெரும் ஆகவே மீன்களில் பெருசி மகரம் திமிங்கலும் சொல்லக்கூடியது அது இங்கே இந்திரியங்களில் கரணங்களில் பெருசி மனம்தான் மிக பொல்லாத மனம் மனம் வசப்பட்டவர்கள் தான் துக்கமடைவார்கள் மனதை வசப்படுத்தும் சுகமாக இருப்பார்கள் சொல்லப்படும் அளவில் அபரி மீதமுள்ள தவாவு நிறைந்த வாழமறியது களவு நெருங்குபாரு மலையும் உடையது கலக விடங்கன் மேவு கிருமி அளவு அகந்தை ஆமை அபரிமிதம் உளது அந்த அகந்த இருக்கே தன்பிடி விடாப்பிடி அகங்கரம் தன்பிடி விடாப்பிடின்னு சொல்லுவார்கள் தனி மச்சலே டம்பம் தற்போது பெரியவந்தான நெல் இந்த மூன்றும் சேர்ந்தது கிரிசோளம் மாதிரி மூணு சோளங்கள் தீவிரமாக வச்சிருக்கார அப்படி போல் இருக்கும் இதுதான் நம்முடைய வாழ்க்கையை முன்னேற்றத்தை தடை பண்ணுறது அது எப்படி இருக்கு அளவில் அகந்தை கொஞ்சம் அகந்தே இல்லை இல்லை இல்லாத அகந்தே தன்னை மெச்சுக்கிறது தன்னை புகழ்றது தான் சாதிக்க நினைக்கிறது தன்னுடைய எண்ணமெல்லாம் நிறைவேறணும் தான் சொன்னது கேட்கணும் இதெல்லாம் அகந்தையினுடைய வெளிப்பாடுகள் சண்டை சச்சிரு காரணம் இதுதான் அப்படியா பேசி இடம் கொடுக்க மாட்டேன் நான் கேட்கணும் இது அகந்தைன்னு பேர் அப்புறம் செல்றது இல்லை தகராறு என்ன தோற்றுக்கிறது வலுவில் தான் ஜெயிக்கிறது ஏதா அளவு அகந்தை என்று சொல்லக்கூடிய ஆமை ஆமையா நிற்கிறார் அபரிமைதான் உள்ளது எல்லாம் இல்லாமல் இருக்கு அதான் அவாவோ நிறைந்த ஆழம் அறிய வரியாது அந்த சமுதிரத்தில் கரவோரமாக ஆழம் தெரியும் அதுக்கு மேலே போனால் ஆழம் கண்டுபிடிக்க முடியாது அவ்வளோ ஆழம் இருக்கும் அதே போல் இங்கேயும் இந்த ஆசைன்னு சொல்லக்கூடிய இருக்கு இதனுடைய ஆழம் சொல்ல முடியாது ஒரு மனிதனுடைய ஆசை எவ்வளோதாயிருக்கு எல்லையே கிடையாது பணம் எவ்வளோயா இருக்கணும் எதிர்ப்பு போடி இருக்கணும் அது வர வர இன்னும் வேணும்னு தான் சொல்லிகிட்டு இருக்கும் ஆசைக்கு இல்லை சொல்லுவார் பதவி எந்த பதவியா பதவி வரவர் இன்னும் பதவி வேண்டுதான்னு சொல்லிட்டு இருந்தேன் பதவி வசதியில் அது கணக்கே கிடையாது அப்புறம் வசதி வாய்ப்புகள் என்ன இன்னும் கொண்டா கொண்டாந்தான் சொல்லும் நடந்து போகிறவங்களுக்கு ஒரு சைக்கிள் இருந்தால் போகுதுன்னு நினைப்போம் சைக்கிள் கொஞ்ச நாள் கழிச்சு ஓடினாக்கா ஒரு ரெண்டு சக்கரம் தான் போறாங்க நடந்ததுன்னு நினைப்போம் அதுதான் ஒரு கார் கிடைக்க வேணும்னு கார் வந்து சோஸ் கார் வேணும்போது அதை கூட கடைஞ்சி போச்சு ஒரு ஹெலிகாப்டர் தான் நல்லா இருக்கும்னு நம்போம் அப்புறம் விமானம் வாங்கினோம் போம் சவரணும் அது சஞ்சாரம் பண்ணோம் இப்படி மறந்துக்கிட்டே போகும் அது ஆசைக்கு ஏதோ எல்லாம் இல்லையேம்பார் ஆசைக்கோர் அளவில்லை அகிலம நான் கட்டி ஆச்சினம் பண்ணுறேன் அப்படி போல் எல்லையில்லாத ஆசை கடவுள் நெருங்கு பாரு மலையும் உடையது அங்கே சில சில பாறைகள் இருக்குது சமுதிரத்துக்குள்ள அது படகுல போகிறவங்க கப்பலில் போகிறோன்னு மோதிக்கும் மோதி வெடிக்க செய்யும் அப்படி போல் இங்கேயும் திருடுத்தனமுங்கிற சொல்லக்கூடிய திருட்டு புத்தி அப்படின்னு சொல்ல பாறைகள் நிறைய இருக்கும் நலனாகவே நடிப்பான் திடிட்டு போயிடுவோம் முதலாளிக்கு ரொம்ப நம்பிக்கையாக நடிப்பான் களை பண்ணிட்டு போயிடுவான் பஸ்ஸுகள்ல ரயில்களில் பக்கத்திலே நண்பர் போல பேசிகிட்டு இருப்பான் சமயமாக போயிடுவான் குடும்பத்திலே உள்ள மனை மக்களிடத்துலயே நம்பிக்கை புருஷன் மனைவியை கொள்றான் மனைவி புருஷனை கொள்கிறான் ஏன் பொருள் சொல்றதெல்லாம் தயாரா வந்துடும் இப்படிப்பட்ட இது பாறைகளுக்கு ஒப்பிடுறார் சம்சார சாகரத்தில் கலகவிடங்கன்மே கிளிமி நிலுவதி குட்டி கழகங்கள் சொல்வார்கள் குடும்பங்களில் இது சகஜம் நாத்துனா இன்னொரு பெண் இருக்கும் அது புதுசாக வந்த அன்னை ஏழை சொல்லி மாமியார் கிட்டே தண்ணி மூட்டி வைப்போம் அப்புறம் அக்கம் பக்கம் வீட்டுக்கும் சண்டை நான் சொல்லவில்லை அப்போ அப்படிலாம் கதைகள் சொல்லுவாங்க இது ஒரு குட்டி கதை கூட உண்டு அதாவது ஒரு வழிப்போக்கன் அவன் களை வைக்கிற பழக்கம் உள்ளவன் திண்ணில் உட்காந்தான் உட்காந்தவுடனே அந்த வீட்டுக்காரங்களில் அந்த அம்மா வந்தது என்ன உக்காந்து கொஞ்சம் உக்காந்துக்கிட்டு போனேன் தண்ணி கொஞ்சம் கொடுங்க தண்ணி கொள்ளிக்கிட்டு கொஞ்சம் படுத்துக்கிட்டு இருக்கேண்ணான் அவடனே சொன்னான் உங்கள் புருஷன் தெரியும் உப்புக்கற உப்புக்கிறவேன் இவங்க வேறு ஜாதிக்காரன் உப்பு குரவன் பிறந்தவங்க அப்படின்ட்டான் அது எப்படி தெரியும் வேணா பாரு ராத்திரியில் அவன் நக்கிப்பார் உப்பு கறிக்கா என்ன பார்த்துக்க அடையாளம் என்ன ஓ அப்படியா பார்த்துருவான் நான் தெரியும் அவன் முடிஞ்சு போதனை பண்ணிக்கிட்டான் அப்போ அவன் வேலைக்கு போயிட்டான் புருஷ்காரன் நின்னையா அப்படின்னா இப்போ நான் படுத்திட்டு இருந்த பாலாக்க பார்க்குறேன் அப்புறம் பொன்னாட்டு இருக்காளே அவ நாய்கறி போ ஜாதி சந்தவன் தெரியுமா அப்படின்னா அது எப்படி தெரியும் ஆ ராத்திரியில் நாயிமான் நக்குவா அதான் அடையாளம் பண்ணான் தெரியாம சொல்லிட்டு கொஞ்சம் போயிட்டான் அப்புறம் ராத்திரி ஆச்சு படுத்தாங்க படுத்த உடனே இவன் நக்கி பார்த்தா புருஷனை உடம்புல எங்கே நக்குனாலும் உப்பு தான் கறிக்கும் அதிகம் உப்பு உப்பு கறிக்கிறது ஆகாய் உப்பு பர வந்தான் அவன் எழுந்து ஏய் நாய்கறி போகிற ஜாதியில் பறந்துட்டு என்ன சொல்கிறேன் நக்கரை ஜாதி பாருங்க அப்படின்னா நக்கற் மாதிரி நாய் கறிப்போர் நாய் கறிச்சு படந்தீங்க நீ என்ன சண்டை யார் சொன்னது வெளியில ஒரு ஆள் அவன் சொன்னான் எனக்கு அவன் தான் சொன்னான் அப்படின்னா ஆகவே ரெண்டு பேருக்கு அப்போதனம் பண்ணாங்க இது அவன் குட்டி கழகம் பண்ற நம்ம நல்ல ஜாதியில வளர்ந்து அவனால சண்டை போட்டு போனா போட்டு விட்டுட்டாங்களாம் அது இந்த உலகத்தில் சம்சார சாகரத்தில் இந்த குட்டிக்கலங்கள் பண்ணுற சுபாவும் ஜீவனுக்கு உண்டு என்று சொல்லப்படும் அதனால் கலகவிடங்கள் அங்கே கிருமிகள் அது ஒன்று கொண்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் சின்ன கிருமி பெனி கிருமியை அடிக்கும் செய்யும் அதேபோல் இங்கேயும் களங்கள் வைத்து கொண்டு இது சம்சார சாகரத்தினுடைய மகிம் இதுதான் துகளும் நன்கலாத நுறைகள் தருவது துறவெனும் இன்பமான கரையை விடவர்கள் மகளிர் எனும் தவாத வலிய சுழியது மரளியும் எறிவதே இதில் துகள் எனும் நன்கலாத நுரைகள் தருவது கிருஷி சமுதிரத்தில் அலைகள் அடிக்கடி வரும் முறைலாம் கெட்டியாகி கட்டி மாதிரி கடல் உரைன்னு போயிரு அப்படின்னு கூட விற்பாங்க அதுபோல சம்சார சரைகள் இருக்கு நுரைகள் தள்ளத்தக்கது துகள் நுரை குற்றங்கள் அர்த்தம் அதிர்ஷ்டம் அர்த்தம் தீட்டுன்னு சொன்னாலும் சரி நன்களாத நுரைகள் தருவது சமுதாரத்தை தள்ளிக்கிட்டா அது எப்படி அது ஒரு பிரபலமும் அது போல் எங்கேயும் இந்த இருக்கு என்ன தீட்டுன்னா அஞ்சு தீட்டு சொல்வார்கள் பிறத்தல் இறத்தல் பிரடையாதல் செண்டால் நீரில் தோய்தல் நீச்சல் என்று அஞ்சு தீட்டு சொல்வாங்க அந்த அஞ்சு இருக்கிற சமயங்களில் சம்மந்தப்படுத்தி போடலாம் கூட கூடாது என்று சாஸ்திரம் சொல்லி இருக்குது அது இங்கே சம்சார சாத்தியம் இருக்குது ஆனால் இந்த காலத்தில் அஞ்சியுமே போச்சு பிறக்கிற தீட்டும் இல்லை இறக்குற தீட்டும் இல்லை இறக்க இருந்தாலும் குளிக்காமல போயிட்றாங்க எச்சில் பற்றி பிரச்சனையே இல்லை எல்லா டமிழர் தான் எல்லாம் தட்டில சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாம் ஒரே எச்சில் இல்லாமல் போச்சு அப்புறம் எந்த தண்ணியிலும் குளிக்கிறது தான் பிடிக்கிறது தான் தீட்டு கிடையாது அதுபோல் இங்கே நன்கலாத நுரைகள் தருவது துறவனும் இன்பமான கரையை விட அகல் மகளிர் எனும் தவாத வழியை சுடியது பிரி சமுதத்தில் இக்கரையிலிருந்து இன்னொரு ஊருக்கு போகணும்னு படகுல கப்பலில் போக முடியும் போகும்போது சில சுழிகள் இருக்குமா தண்ணி சில நிக்கையாக இருந்தால் அதில் மாட்டிக்கச் சென்னால் உள்ள எடுத்துருமா அப்படி போல சம்சார சாகத்தை துக்கம் தாங்காமல் எவனோ சன்னியாசி போன்னு அதான் சொல்கிறார் துறவேனும் நன்களாத துறவேனும் கரையை விடாமல் இந்த சம்சார சாகரமாகிய இதை விட்டு சம்சா அதாவது ே போகும் போது மகளிரும் தவாத வழிய சுழியது பெண்ணாசை ஒரு சுழி இருக்கு அது சன்னியாசுக்கு அடைய முடியாது தடுக்குது பெண்ணாசைனால ஏராளமான பெர்கள் பின்தங்கிறார்கள் துறவு நிலை அடையாமல் அது மண்ணாசு மண்ணாசு சேர்த்துக்கலாம் தவாத வழிய தப்பாமல் சுழிந்து கொண்டே இருக்கும் மறுபடியும் மஞ்சு கோபம் வடவே எறிவது மறுபடியும் யமன் யமன் கூட அஞ்சத்தக்க அளவில் கோபம் வருமா அங்கே சிவத்தை சமுதிரத்தில் அந்த வடவாமு பாகியம் அக்னம் இருக்கான் அடியில் வந்து உற்பத்தி ஆகும் அது அந்த சமுதிரத்தையும் குடிச்சிக்கிட்டே இருக்குமா சமுதிரத்தில் மூன்று விதமான தண்ணி சேர்ந்து உற்பத்தி ஆகும் ஊட்டு நீர் ஆட்டு நீர் மேட்டு நீர் மூணு தான் சொல்லுவார்கள் மழை தண்ணி அடியில் ஊற்று உற்பத்தி அப்புறம் ஆறுகள் தண்ணி எல்லாம் போய் சேரும் அப்படி ஒப்பிக்கிட்டே போனவுன்னா இந்த தரை பாகத்தை எல்லாம் முடிங்கிரும் அதனால் ஈஸ்வரன் வடவா முகாக்கின் அகின்னு உற்பத்தி பண்ணி அது நாசம் பண்ணிகிட்டே இருக்கணும்னு சொல்லப்படுது அதான் வாடாவேன்னு போயிடும் அப்படி போல் இங்கே வடவா முகாக்கின்னு எப்படி நெருப்பு இருந்து அது தண்ணியை உடிஞ்சி இருக்கிறதோ அது பிரச்சி சம்சார சாகரத்தில் கோபமின் அக் அக்னியானது வெளிப்பட்டு வெளிப்பட்டு வாழ்க்கைக்கு எடுத்துக்கொண்டே இருக்கணும் யமன் கூட பைபிள் அவ்வளோ கோபம் வருவோம் உன்னை படை என்னை படுத்த அல்ல உன்னை படுத்த பிரம்மதியானன் வந்தால் கூட என்னை ஒன்றும் பண்ணிக்க முடியாது அப்படின்னு அகங்காரமாக பேசுவோம் கோபமாக பேசுவோம் இதெல்லாம் இந்த சம்சார சாகத்தில் உள்ள கோபத்தின் வெளிப்பாடு என்று சொல்லுவார் அவனுக்கு எழுத்தப்படும் வெறு வருகின்ற போக முதலையுடையது விதம் அனந்தமான துறையும் அறிபவர் ஒருவர் கடந்து போக விறகில் எழுபவர் உதவி விளம்ப யாவர் உலகில் அறிஞரே முதலையுடையது அந்த சமத்துவத்தில் முதலே அது வெறு வருகின்றன அச்சம் கொடுக்கக்கூடிய முதலைகள் அப்படி போல இங்க போகமாகிய முதலை பெண் போகம் என்று சொல்லக்கூடியது வெறுவரிக போக முதலே உடையது இப்படிப்பட்ட முதலாக இருக்கிறது அங்கே முதலை இங்கே முதல் போக முதல் அதாவது ஒரு மனைவி வாழணும்னு சாத்திரம் சொல்லியிருக்கு திருப்பி அடைறதில்லை அப்புறம் வெளியிலையும் சம்மந்தப்படுத்திக்கிறோங்க நிலையை பார்க்கிறோம் அதற்காக தாசிகள் என்றும் விபச்சாரிகள் என்றும் சொல்லப்படும் இப்படி அதனுடைய சாமர்த்தியம் சம்சார சாகரத்தில் இந்த போக முதலை இருக்கிறது என்று சொல்லப்படுவேன் விவிதமான விவீதமான துறையை அறிபவர் அநேக விதமான துறைகளில் பாண்டித்த இருந்தாலும் கூட ஒருவர் கடந்து போக விறகில் பிறகு இல் ஒருவர் கூட சம்சாரி தாண்ட முடியாது படிச்சிருக்கலாம் சாமர்த்தியில் சொல்லப்படுகிறது அப்படி இருக்கும்போது உதவி விளம்ப யாவர் உலகில் அறிஞரே எழுபவம் தேவர் மனிதர் நடப்பன நீண்டவன நிற்பன பரப்பன ஒருவன சொல்லக்கூடிய பிறப்பாகிய சம்சார சாகரத்தை விசாரமாக சொல்ல இந்த உலகத்தில் அறிஞர்கள் யார் இருக்காங்க இதனால் முடிவ நான் சொல்லியிருக்கேன் இவருடைய விசாரமாக சொல்ல யாரும் முடியாது அவரை சொல்ல இன்னும் கொஞ்சம் வெளி சொல்லலாம் கொஞ்சம் குறை சொல்லலாம் அப்படிப்பட்ட சாமத்துடையது என் சம்சார சாகரம் என்று இந்த பாட்டில் சொல்ல முடிகிறார் நடத்த பாட்டில் பொறி சென்று மீள மதி கொடு ஆறு அறிய விடுவதில் அறிவழி ஒன்றில்லாத அனுபவரும் அறிமையராக வரே பொறி வழி சென்று மீளும் அவளொழு இந்திரியங்கள் வழியாக வெளியில சென்று மீண்டும் திரும்பக்கூடிய புத்தியை கொண்டிருக்கின்ற இந்த சமயவாதிகள் பொரு சமயங்கள் அகச்சமயங்கள் புரட்சமைய பிரிப்பார்கள் சைவம் வைஷ்ணவம் கனாதிபத்தியம் கௌமாரம் சாத்தியம் சௌரம்னு சொல்லக்கூடிய அகை சமயங்கள் ஆறு புறச்சமயங்கள் புத்தம் சமணம் சீக்கியம் இதெல்லாம் புறச்சங்கன் பேர் புறப்புற சமயங்கள் கிறிஸ்தவம் முதலான புறப்புற இப்படிப்பட்ட சமயங்கள் எல்லாம் புருஷமையை ஆறும் இந்த அகச்சமும் ஆறுன்னு சொல்றார் சமயம் சேர்த்துக்கலாம் அரிய விழும் இது உண்மை தெரிஞ்சிருக்கு சமுதத்தை விழுந்துடும் அறிவு அழிவு அதில் அறிவு அழிவு ஒன்று இல்லாத பொருள் அது எனக்கு தெரியும் அறிவு ஒன்று இருக்கிறது அது அழிவு இல்லாதது அப்படிப்பட்ட ஒரு பொருள் உள்ளது இருக்கிறது என பிரகாரம் உல அனுபவம் யாருக்கு திடபரோஷமாகிய கப்பல் இருக்கிறதோ கப்பல் அவர்கள் ஏறும் அறிஞர் கூடவர்கள் தத்துவிகள் அவர்கள் தான் தாண்டலாம் யாரும் தாண்ட முடியாது அறுசமயங்கள் தாண்டாது புரட்சமங்கள் முடியாது புறப்புறச்சமயங்கள் தாண்டாது பிறைய கூடல்கள் யானை கண்ட ஒரு சிறு பகுதியை பிடித்துக்கொண்டு வாதாடுவார்கள் ஒழிய முழுமையான யானையை காணாத கூடல்களைப் போல சமயவாத இருக்கிறாங்க ஆனால் அறிவு அழிவு ஒன்று இல்லாத பொருள் அது என உள்ள தத்துவ ஞானம் பிரம்மசுரம் அத்தகைய தத்துவான உழைவர்கள் யாரோ அவர்கள் அனுபவமாக எவரும் பரோட்சம் அல்ல அபரோட்சமாக என்று சொல்லக்கூடிய கப்பல் இது சம்சாரம் சார்த்தக்கூடிய அந்த தத்துவ ஞானமாய கப்பலை ஏறியவர்கள் அறிஞர்கள் ஞானிகள் அகழ்வர் தாண்டுவார்கள் மற்றும் யாரும் தாண்ட முடியாது என்று சொல்ல முடிகிறார் கடந்து போக விரகில் என பொழுது புலம்பி யாவு புதல்வன் இருந்தேறும் அறிஞர் அகழ்வரென்று இவன் இந்த சமயங்கள் ஆறு சமயங்களால முடியாது சொன்னா இந்து சமயத்தில் அகச்சமயங்கள் புறச்ச ஆறு சமயங்கள் சைவம் வைஷ்ணவம் ஜனாதிபத்தியம் கௌமாரம் சாத்தியம் சௌரம் சொல்லக்கூடிய ஆறு சமயங்கள் இந்த அருள் சமயங்கள்ல முடியலன்னு சொன்னா நான் எப்படி களை தேறதுன்னு சொல்லி மயக்கம் போட்டு விடுத்து சாக போறான் அப்போ சொல்ற உணர்வனும் வங்கம் மேறும் அறிஞர் அகழ்வர் என்று உரையை வழங்கி நானும் உயிரிழங்குவேன் அதான் தத்துவ ஞானம் என்ற படம் ஒன்று இருக்கப்ப அந்த படகு ஏறி போனா சம்சார சாகத்தில் அக்கறையில நீ முட்டி உலகத்தை அடையலாம் என்று சொன்ன உடனே அவன் சந்தோஷப்பட்டான் இப்படிப்பட்ட ஒரு நிலையும் நமக்கு இருக்கா என்று செத்தி போறவன் மயக்கம் தெளிஞ்சு உடனே அவன் ஆசப்படுறான் அப்படிப்பட்ட நிலையை என்று சொல்லு என்று அவன் கேட்குமாரி குருநாதா நீங்கள் வாழுங்கள் ஏல்லாம தடமா இருக்கணும் எனக்கு வழி சொல்லிர்கள் தத்துவானடியவகை சமயங்களால் முடியாதுன்னுங்க அப்படி முடியாமல் இருந்தும் கூட நீங்கள் ஒரு வழி சொல்லியிருக்கும் போது நீங்கள் வாழுங்கள் வாழி என விரைவரடி சொல்லுது வருபவமாம் ஆழியினை அகலும் அறிவு அருகன சம்சாரத்தாளரு தாண்டக்கூடிய அந்த தத்துவ ஞானத்தை நீங்கள் சொல்லுங்கள் என என்று கேட்க அவரே அந்த சொல்ல ஆரம்பித்தார் சிஷனே பரவறிவு அபரவறிவு ரெண்டு இருக்கு இந்த உலகத்தில் கொஞ்சம் அமைதியா இருந்தார் உங்களுக்கு விலங்க மத போக்கில் போறதை தத்வராய சுவாமிகள் எளிமையில கொடுத்திருக்கார் பர அறிவு அபரவறிவு மேலான அறிவு அபரன் அறிவு கீழான அறிவு மேலாண் அறிவு இருக்கு இந்த ரெண்டு அறிவு சாஸ்திர சொல்லி முண்ட சொல்லப்பட்டிருக்கு அதை பத்தி தெரிஞ்சு பார்ப்பான பரவறிவும் அபரவறிவும் எனவெரு பரிசாத் திறவறிவை அறியும் அவர் மொழிவர் தெளிவுறவே ாங்க சத்யன் மட்டும் அறிவு இருக்குறைகள் முதல்லும் உணவு பர உணர்வே உணவு பர உணர்வே அப்புறம் உணர்வு கீழான அகில கலைகள் அதாவது வரும் மறைகள் முதல் அகில கலையும் இந்த கலைகள் இருக்கின்றன அறுபத்தி நாட்களாக சொல்லுவாங்க இன்னும் மறைகள் வேதம் வேதாகமும் இது எல்லாம் அபரறிவு தான் அபரவன் என்ன அர்த்தம் உலகின் சம்பந்தமான ஞானத்தை கொடுக்கக்கூடிய பரவறிவன் சொன்ன முத்தி சம்பந்தமான ஞானத்தை கொடுக்க வேண்டு இந்த ரெண்டை பத்தி இருக்கிற தெரிஞ்சுக்கோங்க இதை பத்தி ஆகம விதங்கள் அறிவார் அபராமறிவார் யோகமடு அங்குமவர் ஆகம விதங்கள் அறிவார் அபரம் அறிவார் ஆகமம் இருபத்தி எட்டு திவ்யாகமங்கள் என்று சொல்லப்பட்டுள்ளன வைஷ்ணவாகமங்கள் சைவாகமங்கள் நிறைய சொல்லப்படுவது நம்முடைய புராண கருத்தாட்கள் சொல்லியிருக்காங்க அதனால ஆகம விதிகள் இருக்கின்றன ஆகம விதங்கள் அறிவார் அபரம் அறிவார் இன்னைக்கு யாருக்கு முடியும் யோகமோடு உறங்கும்போரே பரமணந்தார் யோகமாக என்ன அர்த்தம் சாஸ்திரம் சொல்லப்படும் கர்மயோகம் பக்தி யோகம் ஞான யோகம் வடயோகம் ராஜயோகம் இப்படி பல யோகம் சொல்லப்படணும் யோகம் என்ன என்ன தன்னுடைய வாழ்க்கை தனக்காக உலகத்துக்காக வாழக்கூடியவர் யாரோ அவர் எல்லாம் செய்தாலும் கர்மயோகம் என்று பக்தி என்ன உலக போகுவனை அடையணும் என்று கேட்டா அது பக்தியோகம் சொன்ன சத்து அசத்து இது நித்தியம் அனித்தியம் தெரிந்து நித்தியத்தோடு சேர்வு எதுவோ அது ஞான வங்க அதனால்தான் யோகமோடு இறங்குபவரே பரம் உணர்ந்தோர் என்று சொன்னார் ஆகவே ஆகம விதங்கள் அறிவார் அபரம் அறிவார் யோகமோடு இறங்குபவரே பணம் உணர்ந்தோர் சரி புராணங்கள்லாம் சொல்லப்படுற உடனே புராணங்கள் இது காசங்கள் நம்முடைய நாட்டில் பதினெட்டு புராணங்கள் பதினெட்டு புராணங்கள் இதிகாசங்கள் ராமாயணம் பாரத இதிகாசங்கள் இதெல்லாம் சொல்லிருக்கு இப்படி சொல்லிருக்கும் போது அதெல்லாம் அபரவுணர் ஆகுமான்னு சொன்னாக்கா அது சொல்லியிருக்கு அவருடைய கருத்து தெரியலன்னா அபரவு நல்ல பிராணமிடத்திவைதற்றி அப்படின் புராணமிதி கா சொல்லப்பட்டிருக்கு அவருடைய கருத்து தெரியணும் கருத்து தெரியல வாய்ப்பு கட்டுறதுதான் உடல்றாங்க அர்த்தம் என்ன அப்படி கருத்து இருக்கிறது ராமாயணத்திலும் பாரதத்திலும் வேத வச்சிருக்காங்க ராமாயணத்தினுடைய சாரம் என்ன சொன்ன ராவண கும்பகரணம் இப்போ சில மூணு முக்குணங்கள் தான் ராவண ரஜோகுணம் கும்பகோணம் தமோகுணம் சத்துவகுணம் முக்குணங்களை வச்சிருக்காரு இந்த முக்குணங்கள் பகவானுடைய விரோதம் பண்ணது முக்குணங்கள்ல ரஜோன தமோ குணம் ராமரை எதிர்க்கிறது சத்து குணம் ராமரோடு சேருது அப்ப என்ன சத்துகுணம் வந்து இரநோலி சேரும் ரஜோன தமோகணம் இரவு சாராது இரவுளை போரிட்டு அழியும் என்ற கருத்தை வைத்திருக்கிறார்கள் இன்னும் சீதை ராமரோடு சேர்ந்திருக்கும் போது சுகித்திருந்தார் ஆனால் பிரிந்தபோது துக்கப்பட்டார் அது போல எல்லா ஜியோடையும் இறைநோய் சேர்ந்தவர்கள் தான் இறைவனை சார்ந்திருந்தனா இறவில கழி விட்டு விரிந்து ஜீவலா வாழ்க்கிறோம் வழி காட்டினார் ராவணன் கிட்ட செத்துக்களை முடிவு பண்ணி மரத்தில் கயிறு கட்டி கொங்க அப்ப சின்ன உருவாடு அனுமார் ராம் ராம் அண்ணன் ராமர் சத்தம் கேட்குது ஆனால் ஒரு சந்தேகம் அறக்கற அனுமார் ரகசிய நீங்கள் வாழ்ந்த காலத்தில் சொல்லியிருக்க அதையும் சொன்னார் அப்ப அந்த நம்பனது நீ வாய்ப்பு சொன்ன விசுவரம் இருக்கும் அல்லவா என்று சொல்லும் போது அவர் விசுவ பெரிய பற்றி எடுத்து காட்டினார் அப்போது இவர் உண்மையான ராமதன் சொல்லி கொஞ்ச காலம் பொருங்க நீ இருக்கிறா இருக்கிறீங்களா கெல்லி போற நான் வந்திருக்கேன் இனி போன பிறகு ராமர் ராமனை கொண்டு உங்களை மீட்பார் என்று உறுதி கொடுத்துட்டு வந்தார் கலப்பணம் அப்போ அந்த அம்மா கவலையை போக்கணு ஏது அனுமார் அனுமார் தான் குரு இங்கே துக்க காலத்தில் நமக்கு வழிகாட்டு வருகிறார் குருநாதர் ஆக குருநாதர் அனுமார் ரூபத்தில் வந்தார் என்று ராமாயண்கள் நாம பார்க்கணும் இது இந்த கருத்தை தெரியாது ராமாயணம் மட்டும் படிச்சிட்டு ராமனுடைய குணங்கள் சீதனுடைய மேன்மைகள் ராமனுடைய அக்கிரமங்கள் இதை மட்டும் சொல்லிக்கொண்டது ஒரு வாய்ப்புதற்றல் உணரல் இல்லாத பிராணிகள்னா அதுதான் சொல்லுவாங்க ஏன்னா அது சொன்னாதான் காசு கிடைக்கும் இது சொன்னா யார் கொடுப்பாங்க நாலு பேர் உக்காந்து இயங்கி போயிருவாங்க அப்படி உள்டி எல்லாம் காசு விடாது ஆக ஜீவனோபாயம் நமக்கு அப்படி இல்லை நம்ம அதை கொள்ள ஜீவனம் பண்றது அதனால சில உண்மையான கருத்துக்களை உங்களுக்கு சொல்லிக்கிறோம் பாரத அப்படித்தான் திரௌபதியை மனசு தர்மர் பீமன் அர்ஜுனன் சாதாரணம் இந்திரியங்கள் எப்போது பாருங்க திரௌபதி அக்கல்யாண மனதிலிருந்து கடைசி வரைக்குமே போற வரைக்கும் பாண்டி பிரியவில்லை ஐந்தோடு ஆறாத இருந்தது அந்த பாரதிய பார்க்கிறோம் மனமானது இந்திரியர்கிட்ட பிரியாது மனதிற்கு இந்திரிய சம்பந்தம் இந்த மனமானது இந்தியோடு சேர்ந்துதான் வெளிவாரம் பண்ணுகிறது அதனால திரௌபதி மனம் இந்திரியங்கள் பாண்டவர்கள் இந்த ரெண்டு பேருடைய சம்பந்தம் தான் உலக வாழ்க்கை அதனால மனம் போன போக்கில் போனமுன்னா கஷ்டம் வரும் என்று சொல்லி இந்த திரௌபதினாலதான் பாலம் நடந்தது இந்த அம்மையாருனால தான் மானபங்கம் பண்ண சபதங்கள் பண்ணி காட்டுக்கு போயி அப்புறம் மீட்பு நிலை போல் கேட்காங்கன்னு பாலத்தை நான் பார்க்கிறோம் கேட்கிறோம் படிக்கிறோம் வேற என்ன உண்மை கருத்தை தெரிஞ்சிக்கணும் அது மட்டுமா துரியோதனன் யாரு துரியோதனன் அவன் விரதாசன் என்ன பண்றான் வஞ்சகம் பண்றான் பாண்டவர்களை ஏமாத்தனும் ஏமாத்தனும் பார்த்தாக்க அவன் தான் ஏமான் தான் இது வேகத்தினுடைய தாற்பயம் எவன் பிறகு ஏமாத்திரானோ அவன் தான் என்பது சாத்திர கருத்து இதுல மற்றொரு நிகழ்ச்சி வருகிறது கண்ணன் கருணன் குந்திபுத்திரனா இருந்தும் கூட அது திருமணம் ஆகாமல் பறந்த குழந்தையானதுனால மானத்தை பயந்துக்கிட்டு அந்த பெட்டியில் போட்டு அனுப்பிச்சான் அந்த பெட்டியில் போட்டு அனுப்ப அது தேரோட்டி அந்த அவன தேரோட்டினால் வளர்க்கப்பட்டு திருதராஷ்ட கொடுத்து அங்கே அவன் திருதா திரியோதனால அந்த தேச அதிபாதி கதை தெரியும் நமக்கு அவன் நிலை எப்படி இருக்கு எப்போ பார்த்தாலும் தாய்சந்திரம் தெரியா இருந்தான் அப்பா யாரோ அம்மாரா தெரியும் இந்த நிலைய அங்க இருந்தது இதே போலதான் ஜீவர்கள் உண்மை சொரவு தெரியாமல் துக்கப்படுகிறார்கள் உண்மை சொல்வது அவளுக்கு வேற சொல்லக்கூடிய பிரம்ம சொல்வமா நமக்கு தெரியாது தெரியாம நான் இன்னார் புத்திரம் ஜாதிக்காரன் இந்த ஊருக்காரன் சொல்லிட்டு இருக்கோம் இதனால் நமக்கு என்ன லாபம் வாழ்க்கை உண்மை தெரியாம துக்கப்படுகிறோம் அவன் கண்ணன் எப்போ துக்கம்தான் அவனுக்கு அவன் அர்ஜனை விட உள்ளாளி அருந்தும் கூட அப்பா தெரியும் அம்மா தேவை அவனுக்கு இது நினைக்கும் போன துக்கப்பட்டான் இந்த நிலை மாடிக்க அவனுக்கு ஒரு சமயம் குந்தி போய் நான் தான் மகன் என்று சொல்லி அந்த இருந்த வசனத்தை கட்டினதோட பத்திர பாசனாலே பால் சுலந்தது இதையெல்லாம் அடையாளமா கொண்டு உண்மைத்தாரி அணைச்சான் நினைக்கும் போது என்ன அவனுக்கு சந்தோஷப்பட்டு பாருங்க நான் பாண்டவர்களுக்கும் மூத்தவன் குந்திபுத்திரன் ஆனால நான் இங்கேயும் அனுபவித்தேன் அவர்களுக்கு என்னை போல பாகிசாலி யார் ஜீவர்கள் காலத்தில துக்கியை நினைத்த இவர்கள் சத்யானத்தினாலே ஞான அடைவாளியானால் நான் பிரம்மசோரன் என்னை விட இந்த உலகத்தில் பாகிசாலி யார் அகம்பரமா இத்தகைய ஒரு நிலை எனக்கு ஏற்பட்டது குரு அழி அல்லவா என்று சந்தோஷப்படுகிறார் இதுதான் இந்த கருத்தை பாரதிய பார்க்கிறோம் என்ன வாய்ப்பு தற்றல் போருத்தின் தற்றே என்று சொன்னார் அதன் பிறகு மொழி ஆராய்ச்சி வரவதி அறிவதிவ அதுலவாம் அயல் அறிவாது அறிவாலை அறிவே தமிழ் மொழியில் இயலிசை நாடகம் மூணாக பிரிப்பாங்க இந்த இயற்றமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ் இயற்றமிழ்னா இலக்கணம் பொருந்து பேசுறது இசைத்தமிழ்னா அதோட இசையமைப்பு ராகங்கள் சேர்த்து பேசறது நாடகம் வேதம் போட்டுக்கிட்டு இயற்றமிழும் இசை சேர்ந்து வேதத்தோடு கூடியது இது முத்தமிழ் என்று இதெல்லாம் அறியத்தக்கதுதான் லௌகிவாதிக்கும் தேவை அது ஜீவனவாதத்துக்கு இருக்கிற கூட்டம் நிறைய இருக்கு சின்ன கம்பெனி ஆனா இதெல்லாம் உண்மையான அறிவு உண்டாக்குறது இல்ல அறிவதறிவு இசையறிவு அயல இயலறிவது தினமறிவது அயலறிவர் அறிவதில்லை இதெல்லாம் ஆத்மாவுக்கு புறம்பான மாய மாயா காரியமான அறியக்கூடிய ஆத்மே அறிவு இல்லை எதைய அறியோ அது உனக்கு வயது சரீரத்தை பற்றிய வயது ஒளிய ஆத்மா வயதும் கிடையாது ஆத்மா பிறக்கிறது இல்லை இறக்கிறது இல்லை ஆத்மா எங்கும் நிறைந்தது இந்த ஞானம் தான் உண்மையான ஞானம் இதுதான் அறிவு அறிவல்லாது செறிவு அது பிரிவு அது பிரிவு நமக்கு வேண்டாம் நாம் என்ன செய்யணும் அறிவது உலகம் இருக்கு இல்லைன்னு சொல்ல யாருக்கு வேணும் உலக மக்களுக்கு வேண்டிய நமக்கு அது தேவையில்லை ஏ சி சசிவண்ண உனக்கு தேவையில்லப்பா சொன்ன தேவி சொல்ற இப்படி சசிவண்ணனுக்கு அந்த மாணவிகளை உதவி பண்ணிக்கிறார் என்று பூச்சுக்கலாக பெய்களும் சொல்லப்பட்டு எது அறிவு அறிவது அறிவே அறிவு தான் அறிவ அப்படி அறியும் போது நமக்கு என்ன ஆத்ம லாபத்தை அடையலாம் இருக்கு இந்த கலைகள் மூலமாக எத்தனை பெரிய பெரிய பரிசு வாங்குறாங்களே சொன்ன அது கூட நவிலு கலை அறுபத்து நாலு பரமே பரமே சொல்லான் என்று அறுத்து நாள் கலை இருக்கு நாளும் அறிவாரும் ஒழுங்கக்கூடிய விளக்கத்தை பெறமாட்டார்கள் அருசுத்த பரமம் அந்த அறியமாட்டார்கள் நாளடியாலும் ஒரு பாட்டு வரும் என்றார் அளவு அறிவு நூல் கல்லாது உலக நூல் ஓதுவதெல்லாம் அறிவுநூல் ஆத்ம ஞானம் இதை படிக்கணும் இதை படிக்காம உலகநூல் படிக்கிறது எப்படி இருக்கு கலகலை கூகும் துணை இல்லாது கலகலன்னு சிரிக்கலாம் பழலாம் இது தரு என்ன இருக்கு இதெல்லாம் எல்லாம் செய்து தடுமாற்றம் தான் கொடுக்கணும் நமக்கு வாழ்க்கையில் தடுமாறுறாங்க தடுமாறுறதுக்கு காரணம் வழி தெரியாமல் ஒரு வெளியூருக்கு போனோம்னா கூட ஒரு மே வச்சுலாம் வாழ்க்கையின் வழிபுரை தெரியாமல் தடுமாடுகிறார்கள் அவர் என்ன செய்யறாங்க ஏதோ சில வசதி வாய்ப்பு ஏற்பட்டா இத வேற இல்லை நினைக்கிறார்கள் சில கால போக பாக்க அனுமிக்கிறாங்க இந்த போக பாக்கிய நீடிக்கிறது ஒரு குறிப்பிட்ட காலம்தான் ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த மனித ஜென்மம் ரெண்டு மிசிரம் புண்ணிய பார்த்து கலப்பு புண்ணிய பாவம் கலப்பினாலே பாவம் மிகுதி நாம் அனுபவித்த போகபானம் போயிடும் அது போன நம்ம துர்க்கம் வரும் இது நாமளாக சொல்லணும் இப்போ பிராணங்கள் நிறைய சொல்லியிருக்கு நல்லது அம்மையே அது கையில் பாருங்கள் போகபாக அனுபவித்து அனுபவிச்சாங்க அதன் பிறகு நல்ல நிட்டு பிரிஞ்சு மூணு வருடம் கஷ்டப்பட பாரதத்தில் பாருங்கள் பன்னிரண்டு வருஷம் வனவாசமும் ஒரு வருஷம் கருந்துறைவாசம் செஞ்சு கட்டப்பட்டோம் ராமாயணத்துல சக்கரவர்த்தி திருமுகனாய ராமர் பதினாறு வருஷம் காட்டு இருந்தார் அப்படிப்பட்டவர்களுக்கே இப்படி கதி இருந்தார் நாம ஏமாத்துறோம் சிந்தனை பண்ணி பார்க்கணும் நம்முடைய வாழ்க்கை என்ன இருக்கு ஏதோ ஒரு குட்டிப்பை குறிப்பிட்ட காலத்தில் நம்ம கியாம வரலாம் அது பெருசு நினைச்சாக்க ஏமாற்ற நினைக்கிறோம் அது சிறுசு நினைக்கணும் இது இறைவன போகபாக செய்கிறோம் போகபாகத்தை அனுமிக்கிறோம் அணிவித்துக்கொண்டே புண்ணிய காரியங்களை செய்யணும் மகவலை திருவிடியை அடையிறது முயற்சி பண்ணணும் அந்த முயற்சியை நம்ம செய்யலைன்னு சொன்னால் கிடைத்த வாய்ப்பை அழுவிட்டவளாகும் அது சற்றா சாகாசம் வேண்டும் துற்சாசாக கூடாது என்றெல்லாம் நான் சிந்தனை பண்ணுவோமேனால் நமக்கு காலம் மாறும்போது நமக்கு மனதுக்கு சாந்தி கிடைக்கும் அதான் தடுமாற்றம் அண்ணன் மற்ற தடுமாற்றம் போம் துணை அல்ல துணை அறிவாரில் பெரியார் கொழவுநோல் கற்பது அதனால்தான் இந்த கலைகள் எல்லாம் நமக்கு துக்கத்தான் கொடுக்கும் சொன்னும் அறி யாரே இது யாரையா படிக்கிறது நீ சொல்றீங்க சாதனை சொல்லி இருக்க யாருக்குரியா தேகாத்ம அவங்கதான் படிப்பாங்க இந்த கலைகள் எல்லாம் தேகம்னான் நீங்கள் உலகளை விட்டுவிடையுங்கள் உங்கள் கர்மான திருப்தி அடையுங்கள் நீங்கள் ஞானம் அடையணும் என்று சொல்கிறார் அதனாலும் அறிவாறு அனைத்தும் ஒன்றே உள்ளது அது பிரம்மம் பிரம்மத்தை அடையறதா வாழ்க லட்சியம் இருக்கிறவங்களுக்கு தேவையில்லை சரி இது போகட்டும் யோக மார்த்த எத்தனை பேர் முன்னேறி இருக்காங்களே அடையோகம் ராஜயோகம் இந்த பிரம்மகுமாரி ராஜயோகம் ஒரு விளம்பரம் பண்றாங்க அது ஒரு போக்கு வேற நமக்கு தேவையில்லை அதுல யோக மார்க்கம் அந்த மாதிரி நன்மை இல்லையா பெறாரேங்களை அடக்கி மனதை ஒழுக்கி அந்த பிராணாமத்தின் மூலமாக செய்யக்கூடிய அவருள் கூட ஆத்ம ஞானம் தத்துவ விசாரம் செய்யலாம் ஞானம் தத்துவ ஞானம் சொன்னா குரு கிட்ட அடைந்து ஆத்மாநாத்த பாகுபாடு தெரிஞ்சுக்கிடும் இப்போ கல்லூரியில் படிக்கிறீங்க படிக்கிறவங்களுக்கு ஆசிரியர் சொல்லி கொடுக்கறத நியாபமாக கேட்டாதான் பரிச்சையில் பாஸ் ஆக முடியும் விளக்கம் தெரிய முடியும் கல்லூரியில் படிக்க படிக்காதவங்களுக்கு என்ன தெரியும் அது விளக்கம் தெரியாது அப்படி போல தத்துவானம்னு சொன்ன குருவை அடைந்து நித்தியானத்து வசம் தெரியணும் அது தெரியலன்னு சொன்னால் ஞானம் வராது நீங்க மூக்க படிச்சுக்கிட்டே உட்கார்ந்துக்கிட்டு மனசை அடைக்கிட்டு இருந்தாக்க ஏதோ வித்தை காட்டிய பாமர மக்களை மயக்கி பொருளிடலாமுடைய ஞானத்துக்கு அது எதுவும் துக்கம் தான் கதை சொல்லுவார் சித்தி விதைகள் அடையணும் ஆசையான் ஒரு தவம் பண்ண சித்தி ஏற்பட்டது பொதுமக்கள் கிட்ட விளம்பரம் பண்ணி புகழ் அடையெல்லாம் போனோம் உட்கார்ந்து என் மக்களே வாருங்கள் உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றல எல்லாம் வந்தான் வந்து உட்காந்துக்கிட்டு போய்க்கே நிறைய குழந்தை இல்லைன்னா ஒரு மயிர் பிடிங்கினார் இந்தா குழந்தை உண்டா சரி இன்னொரு தான் ஏழையா இருக்கா பணம் இல்லை இந்தா உனக்கு இப்படி இந்த கூட்டத்தை பார்த்து அதுக்கு அநேக பேர் கொடுத்தாங்க வாங்கிட்டு போனாங்க இன்னும் கொஞ்சம் கூட்டமெல்லாம் இருந்தது ஆமாம் எல்லாேருக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்காரு இவ்வளோ பெரிய கூட்டத்தை இவ்வளோ மயிர் பத்தாது இல்லைவா தலையிலேருந்து தாடி இருக்கு பத்தாது யோசனை பண்ணாங்க இதை அவர் கொடுத்து நாம் வாங்கினோம்னா கட்டுப்படி சக்தி போ அப்புறம் தனியா உட்காந்து போற ரத்தம் ஒழுகுதான் ஒழுகி ஒழுகி பார்த்தாலும் இந்த மாதிரி நாம தவம் பண்ணி துக்கத்துக்கு ஆளாக ஒண்ணும் கிடையாது கடிதில் என்ன உலக மக்கள் சேமம் செய்யணும்னு ஆசைப்பட்டா பொறுமையாக யார் வாங்குறாங்க நம்முடைய வித்தை எல்லாம் வீணா போச்சு துக்கப்பட்டது அதனால இந்த நமக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம்னு சொல்லி குருவை அடைந்து தத்துவ ஞானம் பண்ணி அதனால உலக வாழ்க்கையில் நீங்க எவ்வளவு சுகத்தை அடையும் பெருமை அடையும் ஆசைப்பட்டாலும் கூட அந்த தவ என்ன பண்ணும் துக்கத்தையே கொடுக்கும் இது ராமகிருஷ்ணோடு சொன்ன உருணம் அந்த மயிர் பாருங்க இருக்கிற வரைக்கும் இருந்தான் மயிர் போச்சு எல்லாம் ஓடி போயிட்டாங்க அடிப்போல தவ வலிமை இருக்கிற வரைக்கும் தூத்திக்கிட்டே திருவாங்க தவம் வலியும் போச்சு சட்டப்போல ஆளுக்க மாட்டாங்க கடைசியில் என்னாச்சு துக்கம் தான் தவிர வேறு கிடையாது அதனால தான் ஐயறிவர் இந்த மெய்யறிவில் வீடது பெறாரு வீடது பெறாரு நிச்சயமா முடியாது தமிழ் வேறியும் அறிவதே அறிவுதானே இந்த இது இருக்க உலக வாழ்க்கை இருக்கு இதெல்லாம் உண்மையான அறிவு அல்ல அறிவு அல்ல தமிழ் வேறறிவதெல்லாம் மெய்மையறிவு அல்ல ஆத்மாவுக்கு அனிமா உள்ள உலகியல் வாழ்க்கை பூரா வேறறிவு இதெல்லாம் உண்மையே அல்லது தம்மை அறிவு அறிவதே அறிவுதான் அறிவு எதுவோ அது உண்மையான அறிவு ஆத்மா அனாத்மா பாகவான் இந்த நிலை வரணும் சொல்லுங்க பூசணையும் மதுச கல்ல பொருளும் அறிவு அறிவதறிவே நான் பூச பண்றோம் இங்க எப்படி நாம ஞானத்தை அடைய முடியும் பூஜை செய்பவன் ஒருவன் பூஜகன் பூஜ்யன் ஈஸ்வரன் இப்படி வேறுபாடு வேதம் இருக்குங்கிறதுன்னா பாவனை பண்ணிகள் பூஜிக்கப்படும் இறைவனும் பூஜை செய்யக்கூடிய நானும் அந்த சாமக்கிரி இருக்க சோழம் தட்டு தாம்பாளம் மணி இதெல்லாம் இருக்க எல்லாமே பிரம்மஸ்வரூபம் தான் இறைவன் எங்கு நிறைந்திருக்கான்னு சாஸ்திரம் சொல்லி இருக்கு அது இருக்கும்போது நாம் எங்க நிறைந்திருக்கிறோம் இறைவனை நாம் அடையணும் சொன்ன எங்க பார்த்தாலும் பிரம்மத்தைய பார்க்கணும் அப்படி பார்த்து அபியாசம் பண்ணணும் இது புறத்தே போய் செய்தாலும் சரி அகத்திய போய் செய்தாலும் எப்போதும் அந்த பிரம்மாவணி நீங்காமல் இருக்கணும் இதுதா யா வழி என்ன ஓ சென்னையும் மதுசகல பொருளும் அறி தமையும் வேற தர அறிவரி அறிவத இவ்வளவு சொல்லியாச்சு அவனுக்கு ஒன்றும் புரியல சொல்றான் என்ன சொல்றது இப்படி இருக்கு தானே தனித்தவிர வேறாய் யானெனும் தவிர ஒரு ஆத்மா எங்க இருக்கு சொல்ல முடியும் நான் தான் இருக்கேன் நான் ஆண் நான் பெண் நான் கேடவன் குமரன் இதா தெரியுது ஒரு ஆத்ம எங்க இருக்க இருக்குன்னு சொல்றீங்களே அது எங்க இருக்கு தானும் உடம்பது தனித்தவிர வேறாய் யானெனும் அர்த்தம் உழவோ ஒரு பொல் இருக்கா இப்படிப்பட்ட கேள்வியே எவ்வளவு கேட்டாலும் வரும் கடைசியில இந்த கேள்விக்கு பதில் கையெழுத்தே சொல்றாள் என்னைத்தான் கடனா உள்ள தென்னியோ சொன்னீரையா தன்னைத்தான் அறியாமந்த திறனில் ஒருவர் உண்டோ பின்னைத்தான் அவர்கள் பிறந்திறந்து உழவானேன் நின்னத்தான் நம்பினருக்கு நின்னையும் அருள்விரேன் என்ன என்ன ஜடன்னு நினைச்சிக்கிட்டே அறிவில்ல நினைச்சுக்கிட்டீங்களா நான் தான் இருக்கேனே உக்காந்துக்கிட்டு வந்து என்ன அறிவில்லாதோனா என்ன சரி தான் காட்டுவாங்க அவர் சொன்னார் இன்னது தேகம் தேகி இவன் என உணர்வான் யாவன் அன்னவன் தன்னைத்தான் அறிந்தவன் ஆகும் என்றான் தேகம் வேறு தேகி வேறு என்றார் இந்த தோரி செய்குண்டான் அவன் யான் கண்டுபிடிக்கணும் அதை கண்டுபிடிக்காதான் விவேகம்னு பேர் இன்னது தேகம் தேகி இவன் என உணர்வான் யாவன் அன்னவன் தன்னைத்தான் அறிந்தவன் ஆகும் என்றார் அவன் தான் தெரிஞ்சவன் இது சரியா நானா சரி நானா இருக்குமே ஆனால் பழு தூங்கும் போது இன்னொரு சரீரம் வாரம் நடக்குது அங்க வந்து ராஜனாக சக்கரவர்த்தியாக நோயாள இருக்கும் இங்க வந்து என்ன செய்யறோம் ஏழையாவோ அல்லது நோயாளோ இருக்கிறோம் இந்த சரீரம் இருக்கிற இடமே தெரியாது நீங்க செல்வந்தர் குடும்பத்திலே ஏர் கண்டிஷன் ரூம்பல வஞ்சி மத்தியில படுத்து இருக்கீங்க சொப்பனம் காஞ்சுறீங்க பெட்டிக்காய் எடுக்கிறீங்க திருப்படுத்த சொப்பனம் அப்ப அந்த உடம்புதான் என்று வருத்தப்படுறீங்க அது உண்மையா தான் இருக்கு அன்னிமார்த்து இருக்கான்னு தெரியும் ஒண்ணூக்கத்தில் சுத்தியும் இல்ல ஜாக்கிரம் இல்ல இருட்டு வீட்டில் கண்ணம் ஓடிக்கிட்டு தூங்குறீங்க தூங்கும் போது என்ன செய்யறீங்க ஒன்று தேர்ட்ல சோமா சிங்கினு சொல்லி வெளியில் வர்றீங்க அது சுகம்